அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கடவாய் பற்கள் அனைத்தும் தெரியும் அளவுக்கு வெடி சிரிப்பு சிரித்தவர்களாக நெபிசல்லாகவும் அணிந்து செல்லும் அவர்களை நான் பார்த்ததில்லை அவர்கள் புன் சிரிப்பாக மட்டுமே சிரிப்பார்கள் இரண்டு நான்கு இரண்டு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது